பாடம் 55. ஐந்து உலக பற்றின்மையும் சிறப்பு உலக சுகங்களை குறைத்துக் கொள்ள ஆர்வம் இவ்வுலக வாழ்க்கைக்கு உதாரணம் வானத்திலிருந்து இறங்கிய மழை போலாகும் மக்களும் கால்நடைகளும் சாப்பிடக்கூடிய பூமியின் பயிர்கள் அதன் மூலம் வளர்க்கிறது இறுதியில் பூமி செழிப்பாகி அது அழகாகி அதன் உரிமையாளர் தாங்களே இதற்கு சொந்தக்காரர்கள் என எண்ணி இருக்கும் இரவிலோ அல்லது பகலிலோ நம் வேதனையின் கட்டளை இங்கு வருகிறது அப்போது நேற்று அந்த இடத்தில் எதுவும் இல்லாதது போல காய்ந்ததாக நாம் ஆக்கிவிடுகிறோம் இவ்வாறே சிந்திக்கும் மக்களுக்கு அத்தாட்சிகளை தெளிவாக்குகிறோம் பத்தாவது அத்தியாயம் மற்றொரு வாழ்க்கைக்கு உதாரணம் தண்ணீர் போன்றதாகும் என அவர்களுக்கு கூறி உதாரணத்தை ஆக்குவீராக அதில் பூமியின் பயிர்கள் கலந்தன அதாவது வளர்ந்தன காற்று அதை அடித்து செல்லும் பதராக அது ஆனது அல்லாஹ் அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவனாக உள்ளான் பொருளும் ஆண் மக்களும் இவ்வுலக வாழ்க்கையின் அலங்காரமாகும் நிலைத்து நிற்கும்படியான நற்செயலைகள் உமது இறைவனிடம் நன்மையால் ஆதரவு வைப்பதால் சிறந்ததாகும் பதினெட்டாவது அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து மற்றும் நாற்பத்தி ஆறாவது வசனங்கள் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இவ்வுலக வாழ்க்கை என்பது விளையாட்டும் வீணும் அலங்காரமும் உங்களிடையே பெருமை கொள்ளலும் சொத்துக்களையும் குழந்தைகளையும் அதிகமாக்கிக் கொள்வதும் என உள்ளது இதற்கு உதாரணம் மழையின் உதாரணமாகும் இறை மறுப்பாளர்களுக்கு அதன் விளைச்சல் மகிழ்வை தருகிறது பின்பு அது காய்ந்து மஞ்சளாக ஆகிறது பின்பு சறுகுகளாக அது ஆகிவிடுகிறது மருமையில் கடும் வேதனையும் அல்லாஹுவிடமிருந்து மன்னிப்பும் திருப்தியும் உண்டு இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றுகின்ற அற்ப சுகமே அன்று வேறில்லை ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் இருபதாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் பெண்கள் ஆண் குழந்தைகள் தங்கம் வெள்ளியினால் உருவாக்கப்பட்ட பொற்குவியல்கள் விவசாயம் ஆகியவற்றின் மீது ஆசை கொள்வது மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டுள்ளது இது இவ்வுலக வாழ்க்கையில் சொற்ப சுகமாகும் ஆனால் அல்லாஹாகி அவரிடத்தில் அழகிய தங்கும் உண்டு மூன்றாவது அத்தியாயம் பதினான்கசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹு கூறுகின்றான் மனிதர்களே அல்லாஹுவின் வாக்குறுதி உண்மையானதாகும் இவ்வுலக வாழ்க்கையை உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம் ஏமாற்றுகின்றவனும் அதாவது அல்லாஹுவின் விஷயத்தில் உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம் முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் ஐந்தாவது வசனம் மற்றொருடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நீங்கள் மன்னரைகளை சந்திக்கும் வரையில் சொத்தை அதிகப்படுத்தும் பின்னரும் உண்மை நிலை அவ்வாறு விரைவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் உண்மை நிலை அவ்வாறு உறுதியான அறிவால் நீங்கள் அறிவீர்களானால் இவ்வாறு பொடுபோக்காக இருக்க மாட்டீர்கள் நூற்றி இரண்டாவது அத்தியாயம் ஒன்று முதல் 5 வரை உள்ள வசனங்கள் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் இவ்வுலக வாழ்க்கை என்பது வீனும் விளையாட்டுமே தவிர வேறில்லை நிச்சயமாக மறுமையின் வீடு அதுதான் அழியாததாகும் அவர்கள் இதை அறிபவர்களாக இருந்தால் இதை உணர்வர்கள் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் அறுபத்தி நான்காவது வசனம் இந்த தலைப்பில் நிறைய ஹட்டீஸ்கள் உள்ளன அவற்றில் சிலவற்றை மட்டும் அறிந்து கொள்வோம்